மேவச்சமேவிய திரவிணம் மேவமே நமோதிமைய சம்பிரதாய வம்சிபோ மோ நமோ குருபியோவரோமச்சிதனூயாய க்ளிஷ்டிணை நமோ வேயிசிணே கிருஷ்ணாயலோகி வேஜாஸ மாய முகசமூர் புருஷோத்தமசிரே நகசிராதிஷாத்தியை ஆறாவதுலோக்கம் சங்கராஷிய புத்தகத்துல அனிதம் விஷு சர்வோக்கமே ஸு யுதிஷ்டிரர் பீஷ்மாச்சாரியரிடத்துல ஆறு கேள்வி கேட்டார் அந்த ஆறு கேள்வியில் ஆறாவது கேள்விக்கு முதல்ல பதில் சொன்னார் நாலாவது ஸ்லோகத்தில் அப்புறம் நாலாவது கேள்விக்கு அஞ்சாவது ஸ்லோகத்தில் பதில் சொன்னார் கடைசியாக நாம் பார்த்த மூன்றாவது கேள்விக்கு பதிலான ஆறாவது ஸ்லோகம் பார்த்துட்டோம் இந்த வியாக்கியானத்தையும் படித்தாச்சு நம்ம இனி அடுத்த ஸ்லோகத்துக்கு சங்கராச்சாரியர் ஒரு சின்ன ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு தொடங்குகிறார் அதுபடியே நாமளும் தொடங்குவோம் புனரபி தமேவஸ்துத்தியம் விஷி நஷ்டி பிரம்மண்யம் சர்வ தர்மஜம் ோவியம்மோனம் லோக்கூத்தம் तपसे हितं धर्मान ோவரியம்மணேேேசிரமா ஜாதிம கீயசி சேஷேன <coughs> யாச்சியத்தேன்னு புத்தகத்தில் இருக்குது ஒரு புத்தகத்தில் நான் இப்போ தான் பாஷியம் பார்த்துட்டு வந்தேன் இதில் காணும் யாச்சியே லோகான் உப்தபயேஷா லோகாநீஷ்டிவா லோகநா தம் மிரோத்ஷே வன மூத்த பரமாத்தியம் சுவூத்தநுவத்தீட்ட सर्वभूत ோவாதுக்கேவி கம்வம் தைவோக்கே கிம் வாப்பேக்கம் பாராயணம் ஸவந்தமர்ச்ச ப்ரான யூர் மாணவா சுபம் நீங்கள் ஸ்லோகமெல்லாம் ஃபாலோ பண்ணலைன்னா கஷ்டம் அது மனதுக்குள்ளே அந்த ஸ்லோகங்கள்லாம் ஓடிண்டே இருக்கணும் அப்போது மூணாவது கேள்வியாக கேட்டது கிம் ஸ்துவந்த் கம் ஸ்துவந்தா ஸ்துவந்த ஸ்தோத்திரம் பண்ணுறதுன்னு சொன்னார் இதுக்கு முன்னால் சொன்ன ஸ்லோகத்திலேயே ஆறாவது ஸ்லோகத்திலேயே சொல்லியாச்சு அதையே திரும்பவும் இன்னும் சொல்கிறாருங்கிறார் புனரபி தமேவ ஸ்துத்யம் விசிணி பாஷியம் புனி மறுபடியும் ததே தமேவ தமேவன்னா அவரையே அவரையேன்னா விஷ்ணு ஏற்கனவே பார்த்தோம் ஸ்துத்தியம் ஸ்துத்யம்னா ஸ்தோத்தரிக்கப்பட வேண்டியவர் புகழப்பட வேண்டியவர் போராட் போற்றப்பட வேண்டியவர் வாழ் முதல் பொருள் ஆகையினால அவரைத்தான் ஸ்துத்தியம் தமேவ ஸ்துத்தியம் அவரைத்தான் ஸ்தோத்திரம் பண்ணணும் வேறு எதையும் ஸ்தோத்திரம் பண்ணி பிரயோஜனம் இல்லை நம்ம எல்லார்டையும் ஜனங்கள்ட்ட பணம் வேணும்னு ஸ்தோத்திரம் பண்ணுறது பதவி வேணும்னு ஸ்தோத்திரம் பண்ணுறது இப்படியெல்லாம் வந்து பாராட்டு விழா நிறைய பேருக்கு நடத்துறது வாழ்க்கையில் பாராட்டு விழா நடத்தணும்னா பகவானுக்கு தான் உண்மையிலேயே பாராட்டு விழா அழிஞ்சு போகிற உடம்பெல்லாம் பாராட்டு என்ன பண்ணுறது நல்ல ஏதோ பாராட்டு விழா உற்சாகப்படுத்துகிறது க பண்ணுறது கொஞ்சம் பாதி உண்மை பாதி பொய்யெல்லாம் சொல்லி அதுலேயும் புண்ணிய பாபத்தை பண்ணி அரகுரை புகழ் அந்த பக்கம் போய் இகழது இதெல்லாம் லௌகிக ஜனங்கள் பண்ணுற அக்கிரமங்கள் அதெல்லாம் பண்ணக்கூடாது ஆக அவரைத்தான் புகழணும் அப்போற்றத்தக்கவர் புகழத்தக்கவர் பெருமைக்குரியவர் இறைவன் ஒருவனே மற்ற எதுவும் பெருமைக்குரியது கிடையாது அதனால தான் கிருஷ்ணரே சொன்னார் எங்கெங்கெல்லாம் மகிமையை பார்க்குறையோ அங்கே என்ன பாருன்னு விட்டார் விபூதி மத் சத்வம் ஸ்ரீமத் ஊர்ஜிதமேவவா தத்த தேவாவக்சத்துவம் மம தேஜ அம்ச சம்பவம் அதனால் யார்கிட்ட இருந்தாலும் அது ஈஸ்வரனுடைய விபூதியை எந்த இண்டிவிஜுவலுக்கும் குளோரியை நம்ம கொடுக்க மாட்டோம் எல்லா குளோரியும் இண்டிவிஜுவலுக்கு கிடையாது ஈஸ்வரனுக்கு தான் க்ளோரிலாம் இண்டிவி த்ரூ இண்டிவிஜுவல் எக்ஸ்ப்ரெஸ் ஆகலாம் ஆனால் அந்த இண்டிவிஜுவலும் தன்னோடதுன்னு கிளைம் பண்ணப்படாது இன்னொருத்தரும் அது அவனோடதுன்னு நினைக்கப்படாது நம்ம என்ன நினைக்கிறோம் இது அவனோட குளோரிங்கிறோம் அவனோட குளோரி இல்லைப்பா அவன் மூலமாக பகவான் வெளிப்படுறார் அந்த ஆட்டிடியூட் இருந்தால் பொறாமையோ கர்வமோ வராது இந்த பொறாம கர்வத்தை ஜெயிக்கிறதுக்கு எல்லாத்துலேயும் எங்கெல்லாம் மகிமை சிறப்பு அங்கெல்லாம் இறைவனை பார்க்க கற்றுக்கொள்கிறதுனால ஜலஸும் வராது பிரைடு ஓவர் ப்ரைடும் வராது அதுக்காக வேண்டி அவரைத்தான் ஸ்தோத்திரம் பண்ணணும் விஷி இன்னும் விசேஷமாக அவருக்கு சொல்கிறார் இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் அநாதினிதனம் சர்வலோக மகேஸ்வரம் லோகாத்தியக்ஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சர்வ சுவநித்தியம் சர்வதுக்காதி கோபவிய பயன் பிரயோஜன பதம் அநாதினி தனம் விஷ்ணும் சர்வலோக மகேஸ்வரம் லோகாத்யம் நாலு விசேஷம் விஷ்ணுவுக்கு விசேஷணங்கள் விஷ்ணுங்கிற பதமும் அதுக்கு மூணு விசேஷணங்கள் ஆனால் இங்கே என்னென்னா மேலே விசேஷணம் சொல்கிறார் பிரம்மண்யம் பிரம்மண்யம்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா பிரம்மணே ஸ்ரஷ்ட்ரே பிராமணாய தபசே ஸ்ருதயே ஹிதம் வானுன்னு இருக்குது இந்த பாஷியத்தில் மிஸ் ஆறுது பிரம்மணே ஸ்ரஷ்ட்ரே பிராமணாய தபசே ஸ்ருதையே வா ஹிதம் அப்படின்னு இருக்குது நான் படித்ததில் இதில் இல்லை வேற சமதா பப்ளிகேஷன்ஸ் சங்கர பாஷ்யம் சமதா பப்ளிகேஷன்ஸ் அதில் வந்து அதில் எல்லாம் அந்த பாஷ்யத்தில் இருக்குது இது கோரக்பூரில் எங்கேயோ சொல்றதுலாம் விட்டு போகிறது இப்போ அதை படிச்சுட்டு வந்தேன் அதனால் இந்த பாஷியம் பார்த்த உடனே வித்தியாசமாக இருக்குது அதெல்லாம் வெரிஃபை பண்ணணும் ரெண்டு மூணு பாடம் இருந்ததுன்னா வெரிஃபை பண்ணால் சரி வரும் ஆக என்ன பண்ணுறாருனா சிருஷ்டிகர்த்தா பிரம்ம பிரம்மதேவன் நமக்கு தெரியும் படைப்பு கடவுள் அவனுக்கு நன்மை செய்கிறவர்னு அர்த்தம் பிரம்மண்யங்கிற சப்தத்துக்கு படைப்பு கடவுளுக்கு அருள் புரிபவர் படைப்பு கடவுளுக்கு அருள் புரிகின்றவர் படைப்பு கடவுளாகிய பிரம்மதேவனுக்கு அருள் புரிகின்றவர் அப்புறம் அடுத்தது பிராமணாய வேதம் ஓதுகின்ற அந்தணனை பாதுகாப்பவர் பிராமணன்னா வேதத்தை சொல்கிறோம் பிரம்மாங்கிறது வேதத்துக்கு ஒரு பேர் அதை ஓதுறது அதில் இருக்கக்கூடிய தர்மங்களை கடைப்பிடிச்சி சமூகத்தினுடைய நன்மையை பிரார்த்தனை பண்ணுறது அதனால் பிராமணனுக்கு அருள் புரிபவர் பிராமணனுக்கு அருள் புரியவர்னால் மற்றவங்களுக்கு புரியலையான்னு கேட்கப்படாது ஏன்னா பொறுப்பு மற்றவங்களுக்கு வழிகாட்டுறவனுக்கு கா பாதுகாப்பு கொடுத்தா மற்றவங்களை பார்த்துக்கிற பொறுப்பு அவனுக்கு வரும் தன்னுடைய அருள் மூலம் எல்லாரையும் பாதுகாப்பான் இறைவனுடைய அருளை பெற்று எல்லோருக்கும் நன்மையை செய்பவன் அந்த அர்த்தத்தில் எடுத்துக்கணும் பிராமணன் சுயநலவாதியாக இருந்தால் அவன் பிராமணனே கிடையாது சுவார்த்த பரனாக அவன் பிராமணனே கிடையாது சுயநலம் தன்னலம் உடையவனாக இருந்தால் அவன் அந்தணனாக இருந்தாலும் அவன் அந்தணத்தன்மை உடையவன் அல்ல எல்லோருக்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகுபவனே அந்தணன் அந்தனர் என்போர் அறவோர் மற்ற உயிர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான் அந்த இடத்துல அ அந்தணர்கதுக்கு துறவின்னு சொல்லியிருக்கிறார்கள் பெரியோர்கள் இருந்தாலும் அந்தத்தை அணவுகின்றவன் அந்தணன் அந்தத்தால் அணவப்படுபவன் அந்தணன் ஆற ஆண்டவனுக்கு பேர் அறவாழி அந்தணன் அந்தனர் நூல் அப்படின்னு சொல்கிற போது வேதத்துக்கு அப்படி பேர் அந்தணர்களால் ஓதப்படுகின்ற நூல் அந்தத்தை அணவ அணவப்போகின்ற அணவுகின்ற அவனன்றவர்களால் சிந்திக்கப்படுகின்ற ஓதப்படுகின்ற நூல் ஆக இங்கே பிரம்மண்யங்கிற சப்தத்துக்கு பிராமணாய ஹிதம் பிரம்மணே சிரஷ்டரே ஹிதம் அந்த ஹிதங்கிறத எல்லாத்துலேயும் சப்ளை பண்ணணும் பிரம்மணே சிரஷ்ட்ரே சிரஷ்டரே பிரம்மணே சிருஷ்டிகர்த்ரே பிரம்மணேன்னு அர்த்தம் சிருஷ்டிகர்த்தாவாகிய பிரம்மனுக்கு நன்மை செய்பவர் அருள் புரிபவர் ஏன்னா இருக்கிற ஜீவன்லையே அவரை உயர்ந்த ஜீவனாக சொல்லியிருக்கு அவரும் ஜீவன் தான் ஏன்னா ஜீவனுக்கு பிரம்ம பதவி கிடைக்கிறதுன்னுலாம் சொல்கிறோம் அடுத்த சிருஷ்டியில் வா ஆஞ்சநேயர் பிரம்மா ஆகப் போகிறாருன்னு சொல்லுவார் ஆக பிரம்மா போஸ்டுக்கு காத்துட்டு இருக்கார் அவர் ஆஞ்சநேயர் ரொம்ப இல்லை புராண கதை இப்போ இதிகாச கதைகள் இதெல்லாம் விஷயங்கள் நமக்கு அதை பற்றி அது பெருசாக ஆராய்ச்சியெல்லாம் இப்போ பண்ண போகிறதில்லை ஆக பிரம்மன் வந்து அக்கார்டிங் டு சைவிசம் விஷ்ணு வைஷ்ணவம் எல்லாத்துலேயுமே என்னென்னா சைவர்களுக்கு விஷ்ணு ஜீவன் வைஷ்ணவர்களுக்கு ருத்ரன் ஜீவன் என்ன ஜீவன்னா என்ன உயிர் உடலில் வாழ்க சிவ பதவி விஷ்ணு பதவி நாட்டு விஷ்ணு இஸ் நாட் அல்டிமேட் இருக்கிறதுலேயே இப்போ வந்து ஒரு ப்ரைம் he is also Jeeva, அவருக்கும் ஒரு உடம்பு இருக்குது அதுக்குள்ளே உயிர் இருக்குது அவருக்கு ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கார் அவ்வளவுதான் அதனால் அவருக்கு பவர்ஸ் எல்லாம் இருக்கும் அந்த அர்த்தத்தில் எடுத்துப்போமே தவிர இஸ் நாட் அல்டிமேட் கால் அதனால தான் பிரம்மதேவனுக்கு உதவி செய்யணும்னா பிரம்மன் இப்படி இறை அவர் எதுக்கு இருக்கிறவர் யாராக இருப்பாருன்னா ஈஸ்வரன் கடவுள் படைப்பு கடவுளுக்கு அவரை வந்து கடவுளாக வச்சுருக்கோம் உயர்வாக எப்படி இங்கிருக்கிற ராஜாவையே நமக்கு பகவான்னு நினைக்கிறோமோ விஷ்ணுன்னு நினைக்கிறோமோ திருவுடை மன்னரை காணில் திருமாலை கண்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ராஜாவை வந்து விஷ்ணுஸ்வரூபமாக நினைக்கிறோம் நம்ம சாஸ்திரத்தில் அது இருக்குது ஏன்னா காக்கும் கடவுள் இவன் வடிவத்தில் தான் நம்மளை காப்பாற்றுறார் நம்ம ஊர் கலெக்டரே விஷ்ணு தான் நமக்கு ஆக அவருக்கு நன்மை செய்கிறவர் பிரம்மணே சிரஷ்டரே ஹிதம் கரோத்தி பிரம்மண்யா தம் பிரம்மண்யம் பிரம்மண்யா பிரம்மணோ பிராமணோ பிராஹ் பிரம்மஜோ பிராமணப் பிரியா வரப்போகிறது விஷ்ணுசாஸ்திராமத்திலே வரப்போகிறது பிரம்மவித் பிராமணோ பிரம்மி பிரம்மஜோ பிராமணப் பிரியா அப்படின்னு வர்றது வாக்கியங்கள்லாம் வரப்போகிறது இல்லை ஞாபகம் வச்சுக்கணும் இவன் உபலக்ஷணம் இவன் வந்து எல்லாருக்கும் சாஸ்திரத்தில் அடிக்கடி பிராமணனை சொல்கிற போது பிராமணனுக்கு மாத்திரம் ஏன் சொல்கிறாங்கன்னு கேட்கப்படாது பிராமணனுங்கிறது எல்லா வர்ணத்தையும் உள்ளடக்கியவன் அனைத்து வைஷ் க்ஷத்யர்கள் வைசியர்கள் சூத்ரர்கள் இன்னும் யாராக இருந்தாலும் சரி எல்லோருக்கும் இவன் அரவணைத்து பாதுகாப்பதால் இவனை காப்பாற்றினாலே மற்றவங்களெல்லாம் காப்பாற்றினதாக ஆகும் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கே தவிர ஏதோ பர்டிகுலர் கம்யூனிட்டின்னு அர்த்தம் இல்லை இந்த பொறுப்புள்ளவனை இவனை பாதுகாத்தால் இவன் மூலமாக மற்றவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் பிராமணத்வச ரக்ஷனே ரட்சிதா சாத் வைதிக்கோ தர்மஹா என்று ஆதிசங்கரர் பகவத்கீதை இன்ட்ரடக்ஷன்லேயே சொல்கிறார் அதாவது வேதம் ஓதுகிறவர்களை தினந்தோறும் காலையிலிருந்து இரவு வரை வேதங்களை ஓதி சமூகத்தின் நன்மையை பாதுகாக்கின்றவர்களை அறச் செயல்களை வேள்விகளை புரிகின்றவர்களை மக்கள் போற்றுகிறார்கள் எங்களுக்காக இவர் வாழ்கிறார் எங்களுடைய நன்மையையே இவர் பிரார்த்தனை செய்கிறார் ஆகையினால் இறைவனுடைய அருளை பெற்றுத்தருவதற்கு இவர்கள் முன்னின்று நிற்கிறார்கள் அதனால தான் அவன் என்ன பண்ணான் பிரிட்டிஷ்காரன் இவனை இவனை ஒரு வழி பண்ணினால் எல்லா சொசைட்டியை டிஸ்டர்ப் பண்ணிவிடலாம் அப்படின்னு திட்டம் போட்டு தான் அடித்தாங்க இவனை கெடுக்கணும் ஏன்னா எல்லாரும் இவன் பின்னாடியே ஓடுறான் அத்தனை பேரும் ஏன்னா சொசைட்டியில் போய் ஊரில் வந்து இந்த பஞ்ச பஞ்சாயத்துன்னு சொன்னால் அதில் புரோஹிதர் ஒருத்தர் முக்கியமாக இருப்பர் அதனால் இவங்களை ஜனங்கள் நம்புகிறார்கள் இவர்களுக்கு சமூகத்தில் ரொம்ப மரியாதை இருக்கிறது எனவே இவர்களை வந்து இவர்களுக்குள்ள பிளவுகளை உண்டு பண்ணி பணத்தாசையை உண்டு பண்ணி இவங்களை பேண்ட் ஷர்ட் போட வச்சு கொடுமையை எடுத்து கிராப்பை வச்சு இவனுக்கு வந்துட்டு புத்தி இருக்கிறதுனால நம்மளுக்கு யூஸ் பண்ணிடோட்டா இவன் ஹோல் சொசைட்டியே வந்து இவங்க வேலையே நம்பிக்கை எழுந்துடும் அப்புறம் சுலபமாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிவிடலாம் இப்படிலாம் பிளான் பாவோம் அவன் யார் சாஸ்வத்தம் உலகத்தில் ஏன்னா ஹிந்துஇஸமே இவனை இவனை சார்ந்து போயின்னு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க இதெல்லாம் நிறைய ரிசர்ச் பண்ணி புஸ்தங்கள்லாம் வருது இப்போது இவங்கள்ட்ட இருக்க ஏதாவது நம்மக்கிட்ட இருக்கிற செல்வத்தையே பிடுங்கி நம்மளையே வறுமைக்காரனை ஆக்கி நம்மளையே மாற்றி சாப்பாட்டுக்கு அலையிற மாதிரி பண்ணி நம்ம கிட்ட இருக்கிறத திருடிபிட்டு நமக்கு ஏதோ கொஞ்சம் பிச்சை போட்டு எல்லாம் நடந்துருக்கு இல்லாட்டிய எண்ணத்துக்கு இப்படிலாம் சொல்ல வேண்டியிருக்கு பரவாயில்ல பிரம்மண்யம் பிராமணே ஹிதம் அதாவது பிராமணாய ஹிதம் பிராமணர்களுக்கு நன்மை செய்கிறதுன்னு அர்த்தம் அப்புறம் அது மாத்திரம் இல்லை பிராமணனை காப்பாற்றுறது இல்லை அவனுடைய தவத்தை பிராமணன்னா வெறும் ஜாதியில் பிறந்தா மாத்திரம் பிராமணன் அப்பா வேதம் பிடிக்கிறார் நான் அவருடைய பையனாக பிறந்தா மாத்திரம் பிராமணன் நானும் வேதம் பிடிச்சானும் நான் வேதம் படித்து வேதத்தில் சொல்லியிருக்கிற ஒழுக்கங்களையெல்லாம் நான் கடைப்பிடிச்சா அதனால தான் வள்ளுவர் சொன்னார் பிறப்பொழுக்கம்னர் ஒழுக்கம் குன்ற பிறப்பு கெடும்னர் ஆச்சாரத்தை விட்டால் ஜாதி கெட்டு போகுங்கிறர் திருவள்ளுவரே சொல்கிறார் இல்லை அந்த வம்சத்தில் பிறந்ததுனால ஒருத்தம் பிராமணன் ஆகிட முடியாது இல்லை அவன் பண்ணுற தபஸுக்கு நன்மை செய்பவர்னர் தபஸ் சாஸ்மி தபஸ்விஷு கீதையில் பகவான் சொல்கிறார் தபத்தில் தவம் செய்பவர்களிடத்தில் நான் தவமாக இருக்கிறேன் கீதையிலையும் பகவான் பிராமணனுக்கு லக்ஷணம் சொல்கிற போது சொன்னார் சமோ தமஸ்தபஸ் சௌஜம் ஷாந்திரார்ஜமே வச்ச ஜானம் விஜயான ஆஸ்திக்யம் ப்ரஹ்மகமஸ்வாவஜம் அடுத்தது க்ஷத்ரி எனக்கு சொன்னார் ஞாபகம் இல்லை எனக்கு யுத்தே அபலாயனம் தானமீஸ்வரபாவச்சாத் கர்மஸ்வாவஜம் கிருஷிகௌர வாணிஜ்யம் வைஷ்யகர்மஸ்வாவஜம் பரிச்சர்யாத்மகம் கர்ம சூதிரசாஸ்வபாவஜம் ஸ்வேஸ்வே கர்மியபிரதம்சித்திம் லபத்தே நரஹா சமூக பொறுப்பு கடமைகள் இதில் வந்து உயர்வு தாழ்வு கற்பனை எல்லாம் பண்ணி எல்லாம் நிறைய குழப்பியாச்சு அலங்காரமாக இருக்கிற வேண்டியது அலங்கோலமாயிடுத்து நரூர் மகான் இந்த வர்ண தர்மம் இந்த பாரத தேசத்தில் அலங்காரமாக இருந்தது அதை அலங்கோலப்படுத்தினார்கள்னா அதுக்காக வேண்டி அவன் என்ன பண்ணணும் தபஸ் பண்ணணும் பிராமணனுக்கு அதுதான் கிருஷ்ணன் சொன்னார் சமோதமஸ்தபம் தாட்டெல்லாம் க்ளீனாக இருக்கணும் எண்ணங்கள் அந்தணனுக்கு அதுக்கு அவன் தவன் செய்யணும் தூய்மையாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் அறிவு அந்த அறிவை நடைமுறைப்படுத்தி இருக்கணும் மெய்ப்பொருளை தெளிவாக தெரிஞ்சிருக்கணும் அதுக்குள்ள சாஸ்திரங்களில் பரிபூர்ண ஸ்ரத்தை இருக்கணும் அவன்தான் பிராமணன் சமோதமஸ்தபம் காந்திரார்ஜவமேவச்சானம் விஜானம் ஆஸ்திக்யம் பிரம்ம கர்மஸ்வபாவஜம் இதெல்லாம் அவனுக்கு இயல்பாக இருக்கணும் அப்பா அம்மா பரம்பரை பரம்பரையாக சுற்றி சுற்றி அதுதான் இருக்கணும் ஆ தபஸுக்கு அனுகிரகம் பண்ணுறார் பிராமணனை காப்பாற்றுறார்னா எப்படி காப்பாற்றுறார்னா அவன் பண்ணுற தபஸுக்கு அனுகிரகம் பண்ணுறார் இறைவா நான் இன்றைக்கி அனுஷ்டானம் இன்றைக்கெலாம் நல்லபடியாக உன்னை வணங்குறதுக்கு அருள் புரி அவன் அருளாலே அவன் தாழ் வணங்குவோம் அ தப்சே அந்த தபஸுக்கு பிரமாணம் என்னென்னா ஸ்ருதி ஸ்ருதியை காப்பாற்றுறார் மத்ஸ்யாவதாரம் கூர்மாவதாரம் இதெல்லாம் எடுத்து என்ன பண்ணுறார் வேதங்களை காப்பாற்றுறாருந்தானே படிக்கிறோம் வேதோத்தாரா அப்படின்னு மகாவிஷ்ணுவுக்கு ஒரு பேர் ஆஹா இந்த அவதாரங்கள்லாம் பண்ணி என்ன பண்ணுறாருன்னா வேதத்தை காப்பாற்றுறார் ஆஹ ஸ்ருத்தையே ஹிதம் தபஸே ஹிதம் பிராமணாய ஹிதம் அதுக்கு பேர் தான் பிரம்மண்யம் அதனால தான் தேசத்தில் பிரம்மண்யமே இல்லைம்பா அந்த காலத்துல எல்லாம் நாங்கள்லாம் கேட்டிருக்கோம் இல்லை பிரம்மணியமெல்லாம் போயிடுத்து அப்படின்ப இது இருந்து தான் பிராமணியம்னா பிராமணியம்னா தமிழில் பார்ப்பனீயம்னா அதை பார்ப்பனன் பார்ப்பனீயம் அப்படின்னு அதை சொன்னான் அவன் என்ன சொன்ன நாங்கள் பார்ப்பனர்களை வெறுக்கவில்லை பிராமணர்களை வெறுக்கவில்லை பிராமணியத்தைத்தான் வெறுக்கிறோம் அப்படின்னார்கள் இவங்கள்லாம் அது ஏதாவது தெரிஞ்சுதானே சொல்லணும் காஞ்சி பெரியவரு உடனே சொன்னார் பிராமணனை வெறுக்கிறது தப்பே கிடையாது பிராமணியத்தை வெறுக்காது என்ன அதை கடைப்பிடிக்காதவனை நீ வெறுக்கணுங்கிறது தர்மம் தான் தப்பு இல்லை வெறுத்ரு அவனுக்கு மரியாதை கொடுக்காதே ஆனால் பிராமணியம் ரொம்ப உயர்ந்ததுப்பா வேதம் படிக்கிறதும் கடவுளை வணங்குறதும் மக்களுக்காக நல்ல பிரார்த்தனைகளை செய்கிறதும் அது உயர்ந்த ஒரு பண்பு அதை கடைப்பிடிக்காதவனை நீ திட்டு தப்பே கிடையாது நீ பிராமணன் பிராமணியத்தை வெறுக்கத்தக்கதாக பிராமணியம்னு எழுதினார் ஒரு கற்று எழுதினார் சோ நிறைய எழுதினார் அதை பற்றி ஒரு புக்கே இருக்குது ஆ பிராமணியம் வந்து உயர்ந்ததுப்பா பிராமணன் அதை கடைப்பிடிக்கல பிராமணியம்னா என்ன அந்தனத்தன்மை பார்ப்பனத்தன்மை பார்ப்பனனுடைய தொழில் என்ன சமூகத்துக்கு செய்ய வேண்டியது என்னென்னா வேதம் ஓதணும் ஓது வைக்கணும் யாகம் பண்ணணும் பண்ணி யாகம் பண்ணணும் பண்ணி வைக்கணும் தானம் கொடுக்கணும் தானம் வாங்கிக்கணும் இதுதான் அவனுடைய கடமை ஆனால் இதில் ரொம்ப முக்கியமாக மூணு சொல்லுவார்கள் இந்த ஆறில் கூட என்ன பண்ணணும்னா ஒரு வயசுக்கு பிறகு என்ன பண்ணுவான் சந்நியாசம் வாங்க போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவான் மூணு தான் பண்ணுவான் யாகம் பண்ணி வைக்க மாட்டான் தானம் வாங்க மாட்டான் அப்புறம் என்னது சொல்லி கொடுக்க மாட்டான் பாடம் நிறுத்திவிடுவான் இவன் வேதம் சொல்லுவான் இவன் யாகம் பண்ணுவான் இவன் தானம் கொடுப்பான் ஆனால் அந்த மூணு மூணை விடுவான் முதல்ல ஆறு அந்த ஆறில் மூணு குறைக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான் டோட்டலாக விட்டுருவான் சன்னியாசத்துக்கு போயிடுவான் ந கர்மணா ந எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறதுன்னு சொல்லியிருக்கு அதுலேயே உட்கார்ந்துருக்க சொல்லலை அவன் சன்னியாசி சொசைட்டிக்கு நல்லது அவன் வந்து வேதம் சொல்லி குடும்பத்தில் இருந்தாலும் சமூகத்துக்கு நல்லது செய்வான் சமூகத்துக்கு அவனை பற்றின அறிவு இருக்கோ இல்லையோ அவனுக்கு அவனை பற்றின அறிவு வேணுமே சமூகத்தில் எனக்கு என்ன ரோல்னு அதில் பண்ணுறது ஆகவே பிரம்மண்யம் ஆக இறைவனுடைய அருளால்தான் வேத அந்தணன் அந்தணனாக இருக்கிறான் அவன் தவம் செய்வதற்கு அருள் புரிகிறார் அவன் வேதங்களை கற்பதற்கு அருள் புரிகிறார் எனவே அவருக்கு என்ன பேருனா சகா பிரம்மண்யா பிரம்மண்யம் த்தூவன் ஸ்தவன் நாம சகசிரேண சதத்து அதிக்கோவே கடைசியாக படிச்சோம் அஹவன் நித்தியம் சர்வாதிக்கோமியம் ஸ்தவன் நித்தியம் சர்வாதிக்கோவே படிக்கணும் அந்த அந்தணனை ப்ரமதேவனை பாதுகாக்கின்ற அந்தணனை காப்பாற்றுகின்ற தவத் அந்தணனுடைய தவத்தை போற்றுகின்ற இந்த தபஸுங்கிறது தனியாகவும் முடிஞ்சு போச்சது பிரம்மண்யம் ஈஸ்இக்வல் டு பிரம்மணே சிரஷ்டே ஹிதம் அப்புறம் பிராமணாய ஹிதம் தபசே ஹிதம் ஸ்ருதயே ஹிதம் அபிரம்மண்யம் பிரம்மண்யம் யாருக்கு இருக்கோ அவன் பிரம்மண்யா அப்படிப்பட்டவனை பிரம்மண்யனை இதுலருந்து சேர்ந்துதான் சூ போட்டால் என்ன ஆகும் சுப்பிரமணியம் இதில் ஒரு சூ போட்டால் சுப்பிரமணியம் சுப்பிரமணியத்துக்கு என்னென்ன சுப்பிரமணியம் பிரம்மணியம்லாம் ஒன்று தான் அது ஸ்லோகத்தை ஒரு எழுத்து போட்டால் இதாயிடும் சுப்பிரமணியம்னு சொன்னால் நல்ல பிரம்மண்யம்னு அர்த்தம் இன்னும் கொஞ்சம் கூட்டுறது ஒரு ப்ரிஃபிக்ஸு போடுறது சுப்பிரம்மணியம் பாட்டு பாட வேண்டியது தான் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சண்முக சண்முகநாதா பாட்டு தான் பாடும் அ பிரம்மண்யம் அடுத்தது என்ன லக்ஷணம்னா சர்வ தர்மஜம் சர்வ த जानाती, इति ஜானாதி சர்வ தர்மஜா எல்லா அனைத்து அறங்களையும் ஒருங்கே அறிந்தவர் நமக்கு அவ்வளோ தர்மம் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் சமஸ்தர்மேத்தா தர்ம கோப்தான்னு பகவானுக்கு ஒரு பேர் கீதையிலே படிக்கிறோம் அறத்தை பாதுகாப்பவர்னு அர்த்தம் அனைத்து அறங்களையும் அறிந்தவர் சர்வானு தர்மானு சர்வானுன்னா எல்லாம் அது இது தான் இந்த புரோனம் தான் அது தர்மான் அனைத்து தர்மங்களையும் சர்வ தர்மானுன்னு போட்டால் சமஸ்தபதம் சர்வானு தர்மானன்னு போட்டால் வியஸ்தபதம்பும் பிரித்து சொல்கிறார் சர்வானு தர்மானு ஜானாத்தி அறிகிறார் அதனால் என்னென்னா சர்வ தர்மான் ஜானாத்தீதி சர்வ தர்மஜா தர்மம் ஜனாத்தீதி தர்மஜா ஆஹ் சர்வ தர்மஜா எல்லா தர்மமும் தெரிஞ்சவர் எல்லா தர்மம்னால் என்னெல்லாம் சொல்கிறதுன்னா எல்லாம் மனுஷிய தர்மம் புருஷ தர்மம் ஸ்ரீ தர்மம் ராஜ தர்மம் மோட்ச தர்மம் அர்த்த தர்மம் காம தர்மம் என்ன வேணாலும் போட்டுட்டே போவோம் எல்லாத்துக்குள்ளேயும் அறம் இல்லாத ஒன்றும் இல்லை அறத்தோட கூடின அறிவு அறத்தோட கூடின செயல் அறத்தோடு கூடின பேச்சு எல்லாம் அறம் இந்த அறத்துக்கு தான் இன்னொரு பேர் மரியாதான்னு பேர் மரியாதை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா மரியாதைன்னா கோ மரியாதைங்கிற சம்ஸ்கிருத சொல் மரியாதைன்னா கோடுன்னு அர்த்தம் லயன் அர்த்தம் தர்மத்தை மீறக்கூடாது இதுதான் ராமனுக்கு ஒரு பேர் மரியாதா புருஷோத்தமஹான்னு பேர் என்றைக்குமே அறத்தினுடைய அறத்தை மீறி இல்லை ராமன் அதனால தான் மரியாதா புருஷோத்தம ராமஹா மரியாதை ராமன் கதைகள்னுலாம் வரும் முந்தி படிச்சுருப்போம் தமிழில் மரியாதைன்னு சொல்கிறோம் மரியாதைன்னா அது ஹானர் பண்ணுற அர்த்தத்தில் சொல்கிறோம் ஆனால் சம்ஸ்கிருத்தில் மரியாதா மரியாதான்னு சொன்னால் கோடு சீமா மாதிரி சீமான்னா கோடுன்னு அர்த்தம் இந்த விஸ்வரூபயா சன்னியாசிகள்னால் வந்து ஊர் எல்லையை தாண்டத வந்து சீமோல்லங்கனம் பாங்க சில பேர் நம்ம விஸ்வரூப யாத்திரான்னு சொல்கிறோம் எல்லை தாண்டுதல்னு அர்த்தம் சீமோல்லங்கனம்னா ஊரின் எல்லையை தாண்டுதல் சீம உல்லங்கனம் சீமா அப்படின்னா எல்லைன்னு அர்த்தம் இருக்கட்டும் சர்வ சர்வ எல்லா தர்மங்களையும் அறிந்தவர் லோக்கானாம் சர்வர்ம தம்னு போட்டார் தம்னம் தர்மஜம் ஸ்துவன் நித்தியம் சர்வதுக்காதி கோபவேத் அதோடு கனெக்ட் பண்ணிக்கணும் அடுத்தது லோகானாம் லோகாநாம்னா என்னர்த்தம் லோகானங்கிற பதத்துக்கு பிராணிநாள் அவ்வளோதான் லோகாநாங்கிறதுக்கு பிராணிநாங்கிற அர்த்தத்தோடு முடிச்சு நுட்டார் பிராணினா என்னர்தம் பிராண அஸ் அஸ்தி இது பிராணி மூச்சு காத்து எவனுக்கு இருக்கோ அவனுக்கு பேர் பிராணி பிராணா அஸ் அஸ்தி இாணி எஃப் பிராணே நானி தீ சொல்கிறோம் இல்லையா அதனால் இந்த மூச்சு காற்று உடம்புக்குள்ளே போயிட்டு போயிட்டு வந்துன்ட்ருக்கு ஆகவே பிராணினாம் பிராணினாம் எல்லோருக்கும் அர்த்தம் குறிப்பாக இந்த இடத்துல பிராணி சப்தம் வந்து மனுஷனை குறிக்கும் மனுஷ சரீரத்தில் இருக்கிற ஜீவர்களை குறிக்கும் மனித உடம்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உயிர்களை இங்கே பிராணி சப்தம் என்பது குறிப்பிடுகிறது ஆஹ லோக்கானாம் ஈசீக்வல் டு பிராணினாம் பிராணி நாம் ஈசீக்வல் டு மனுஷரீரே வர்த்தமானானாம் ஜீவானாம் மனுஷரீரத்தில் இருக்கக்கூடிய உயிர்களுக்கு கீர்த்தி வர்த்தனம் பாஷ்யம் கீர்த்தயா கீர்த்தி கீர்த்தி கீர்த்தயா கீர்த்தயான்னா என்ன புகழ்கள் பல்வேறு புகழ் யசாம்சி கீர்த்தி சப்தம் ஸ்திரீலிங்கம் யசம் நபும்சலிங்கம் அவர் அதுக்கு மீனிங் என்ன சொல்றேன் ரெண்டுக்கும் அர்த்தம் என்னென்ன புல் அது அர்த்தம் வந்து புகழ் தான் புகழ் ப்ரைஸ் இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா பிரைஸ் ஃபேம் புகழ் கீர்த்தி யசாம்சி யசாம்சின்னா என்ன அர்த்தம் யசஸ்ஸு புகழ் அதுவும் போட்டார் கீர்த்தி வர்த்தனங்கிறத புகழை இதுக்கு முன்னாடி சின்ன வயசுலேயும் சில புகழ் அடைஞ்சிருக்கான் இப்போவும் அடைஞ்சின்னு இருக்கான் வளர்ந்துட்டே போகிறது புகழ் வழுதி ஆயிண்டே போகிறது தினந்தோறும் யசஸ்ஸு கூடிண்டே போகிறது நல்லவன்னு சொன்னால் இன்றைக்கும் நல்லவனு சொல்ல போகிறான் நாளைக்கும் நல்லவனு சொன்னால் புகழ் தினந்தோறும் புகழ் வளரதானே செய்கிறது என்றைக்கா ஒரு நாள் புகழ் குறைஞ்சி போயிடித்தான்னா இல்லை கீர்த்தி வர்த்தனம் கீர்த்தி வர்த்தனா விஷ்ணு நமது புகழை வளர்ப்பவர் யார்னா புகழே வடிவான இறைவன் ஏன்னா பகவானுக்கு லக்ஷணம் யசஸ்ஸுன்னு ஒன்று இருக்குது பகவான் சப்தத்துக்கே பகசப்தத்துக்கு ஆறு குணங்கள் அதனால தான் பகவான் தனவான் மாதிரி பகவான் அவரை சொல்கிறோம் என்னதுண்ணா ஐஸ்வர்யம் யசஸ் ஜானம் வைராம் ஐஸ்வரிய வீரிய ஜானவராச்சை ஷண்ணாம் பகய்தீரினா அதாவது எல்லாத்தையும் ஆழக்கூடிய ஐஸ்வரிய ஐஸ்வரிய வீரிய அந்த இடத்துல புகழ்னு இருக்குது நிறைய சொன்னால் டைம்ட் ஆக யசாம்சி அது எப்படி விருத்தி பண்ணுறாராம் ஸ்வசக்தியாக அணுப் பிரவேஷேன வர்தய தீ தி பகவானை அவர் நமக்குள்ளே புகுந்து அவர் நம்ம புகழை வசத்துகிறாராம் அதுதான் நம்ம சொன்னோம் நம்மக்கிட்ட ஏதாவது புகழ் இருந்துன்னா அந்த புகழுக்கு நம்ம மாத்திரம் காரணம் இல்லை ஈஸ்வரந்தான் காரணம் கர்வப்படாதே பகவான் உன் அனுகிரகம் பண்ணுறார் அ பணிஞ்சதை நமஸ்காரம் பண்ணு கீர்த்தியை துவேஷம் பண்ணாத கீர்த்தியில் ராகமும் வேண்டாம் புகழில் பற்றும் வேண்டாம் புகழில் விருப்பமும் வேண்டாம் புகழை விரும்பாதே புகழை வெறுக்காதே இகழ்ச்சியை விரும்பாதே இகழ்ச்சியை வெறு இகழ்ச்சி எவனா விரும்புவானா எல்லாரும் திட்டட்டும் ஊரில் என்ன அப்படியாவது பேப்பரில் வரட்டும்னா அப்படி யாரும் விரும்ப போகிறதில்லை ஆக லோக்கானாம் கீர்த்தி வர்தனம் ஸ்வசக்தியாக அனுப்பிரவேஷேன தன்னுடைய சக்தியை சக்தியை உள்ள நுழையர்தான் பகவானுடைய சக்தி உள்ள நுழையர்தான் தபஸ் பண்ண பண்ண பூஜை பண்ண பண்ண அந்த இறைவனுடைய அனுகிரகம் அதுக்கு பேர் தான் சக்தி நிபாத்தம்னு பேர் சக்தி நிபாத்தம்னா என்ன அர்த்தம் பகவானுடைய அருள் நம்ம மேலே பதியறது அது கண்ணுக்கு தெரியாது भगवान धर्ममा உபாசனை पणिना பகவானுடைய शक्ति நம்ம இடத்துல வெளிப்படும் அந்த அனுகிரகமெல்லாம் இருக்குதுக்கு அதனால் वर्धयति ना என்ன அர்த்தம் இருக்கிற போதும் புகழ வளர்க்கிறது இறந்தத்துக்கு பிறகும் மகாத்மா காந்தி யாராக பேசாமையாக இருக்கான் வேதவியாசர் எப்போது வாழ்ந்துட்டு போயிட்டார் இன்றைக்கும் வேதவியாசரை புகழ்ந்து பூஜை பண்ணிட்டு கொண்டு இருக்கோம் ஆதிசங்கரர் எப்படி ஆகையினால் நம் இந்த உடல் மறைந்த பிழகும் மனிதனுக்கு நிலைப்பது மகான்களால் புகழப்படுகின்ற தன்மைன்னு சாஸ்திரமே சொல்லியிருக்கு பதினாறு கலைகளில் 15 கலைகள் கூட போயிடுமா புகழ்னு ஒரு கலை இந்த பூமியில் பூமி பிரளயம் வரைக்கும் இருக்கும் ஸ்ரீகிருஷ்ணர் ஸ்ரீராமர் எத்தனையோ பேர் நம்ம பார்க்குறோம் எத்தனையோ மகான்கள் எந்தரோ மகானுபாவிலும் அந்தரிக்கி வந்தனமோ அத்தனை பேருக்கும் நமஸ்காரம் அதான் அப்படி இருக்கு கீர்த்தி வர்த்தனம் லோகானாம் கீர்த்தி வர்த்தனம் பிரதமா விபக்தியில் போட்டால் லோகானாம் கீர்த்தி வர்த்தனா தம் லோகானாம் கீர்த்தி வர்த்தனம் எல்லா இடத்துலையும் தம் தம் போடே வரார் பாஷ்யத்தை தெரியும் அதனால் அதை ஃபுல்லாக போடலை அவர் லோக்கானாம் கீர்த்தி வர்த்தனா தம் அப்படின்னு போடலை பிரதமா விபக்தி நாம பண்ணி தித்தியா விபக்தி அர்த்தம் போட்டு புரிஞ்சுக்கணும் இதுதான் பாஷ்யம் படிக்கிற ஸ்டைல் பாஷ்யத்தை எப்படி படிக்கணும்னு தெரிஞ்சு படிக்கணுமோ இல்லையோ ஏன்னா இதுக்கு சம்ஸ்கிருத கிராமர் கொஞ்சம் ஞானமாவது இருந்தால் தான் பாஷ்யத்தை என்ஜாய் பண்ண முடியும் ரசிக்க முடியும் இல்லாட்டி தெரிஞ்சுக்கலாம் அது அப்பேற்பட்டவரை சரி அப்புறம் அடுத்தது என்ன லோகநாதம் லோகநாதோகநாதம் சாதாரணமாக லோகநாதம்னால் என்ன அர்த்தம் உலகத்தின் தலைவன் அர்த்தம் ஆனால் இங்கே அப்படி போடலை சங்கராஜர் நாத்தியத்தே லோகைஹி நாத்தியதே என்ன கோவிந்த பகவத்வாதாச்சாரியர்கிட்ட தன்னோட கமெண்ட்ரியோடய ஸ்பெஷாலிட்டியை காட்ட வேண்டாம் அங்கேதான் தன்னோட குருக்கிட்ட நான் எப்படி வியாக்கியானம் பண்ணியிருக்கேன் பாருங்க சொல் சொல்கிறேன் ஒரு வார்த்தைக்காக ஏன்னால் இந்த அர்த்தமே பகவான் தான் உள்ளே புகுந்திருக்காருன்னு சொல்கிறார் அவரே அவதாரம்னு நம்ம இருக்கோம் ஆதி சங்கரே அதனால் நார்மல் மீனிங்கெல்லாம் சொல்லாமல் ஸ்பெக்யூலியர் ஸ்பெஷல் மீனிங்கெல்லாம் சொல்கிறார் இதுலேருந்தே தெரியறது இதெல்லாம் படித்தால் தான் சங்கராச்சாரியோடய தெரியும் படிக்காமல் தெரியாது சும்மா சங்கராச்சாரியை நமஸ்காரம் பண்ணலாமே தவிர சங்கராச்சாரியோட குளோரியை நான் புரிஞ்சாது நான் ஒரு பணக்காரன்ட்ட போய் கேட்டால் அவன் எனக்கு பணம் கொடுத்தா தானே எனக்கு அது இது இருக்கும் சும்மா புகழ்ந்துட்டே இருந்தால் என்ன பிரயோஜனம் அது மாதிரி இங்கே ஞானம் வந்திருக்கு ஞானத்தை காமிச்சா தானே அதுக்கா சொல்கிறேன் லோக்கைஹி நாத்தியத்தே லோகசே சிம்பிள் மீனிங் உலகத்தினுடைய தலைவன் உலகம்னா என்ன அறியப்படுவது இப்போ பார்த்தோம் லோக்கியத்தை இது லோகா லோக்கியத்தை அனேனி இலோக்கா கண்ணுக்கும் லோகான்னு சொல்லலாம் கண்ணால் பார்க்குற பொருளுக்கும் லோகான்னு சொல்லலாம் எல்லாம் படித்தோமே கொஞ்ச திரும்ப திரும்ப படிச்சுன்னு தானே வரும் லோகாத்தியக்ஷம் படித்தோமே அநாதினிதனம் விஷ்ணும் சர்வலோகமகேஸ்வரம் சர்வலோகமகேஸ்வரத்துக்கு சர்வலோகசப்தத்துக்கு அர்த்தம் பார்த்தோம் லோகாத்தியத்துக்கு அர்த்தம் பார்த்தோம் அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கும் நான் பார்த்தா ஒன்று ஒன்றும் போயிட்டு இருக்கும் ஆ லோகநாத லோகி நாத்தியத்தேன்னு சொன்னால் யாச்சியத்தேன்னு என் புஸ்தத்தை நான் படித்தேன் இப்போ தான் வந்தேன் இல்லாட்டி மறந்து போயிருக்கோம் யாச்சியத்தேன்னு போட்டிருக்காருங்க யாச்சிய உலக மக்களால் வேண்டப்படுபவர் ரொம்ப பியூட்டிஃபுல் மீனிங் அவர் சொல்கிறது ஆதிசங்கர் சொல்கிற அர்த்தம் இருக்கே ரொம்ப அழகு லோக்கைகி நாத்தியத்தேன்னா யாட்சியத்தைங்கிறார் யாட்சியத்தைன்னா வேண்டப்படுகிறவர் இறைவன் உலக மக்களால் இறைவன் வேண்டப்படுகிறார் எனக்கு அதைக் குடு இது குடும்ன்னு கேட்கறதுங்கிறது ஒன்று விஷயம் நான் அப்புறம் இன்னொரு சூக்மமான அர்த்தம் எனக்கு தோன்றுறது அப்புறம் சொல்கிறேன் அப்புறம் லோக்கான் உபதாப்பயத்தே லோக்கைகி நாத்தியத்தை அது ஒரு அர்த்தம் யாச்சியத்தை அது ஒரு மீனிங் இல்லாட்டி என்னென்னா லோக்கான் உபதாப்பயத்தை உலகத்தை அடக்கி ஆள்றார் இங்கே லோக்கான் தித்தியா பக்தி பகுவச்சனம் போட்டார் அங்கே லோக்கைஹினா ஜனைகி பிராணிபிஹி அவர் பாஷையிலே சொன்ன மக்களால் விரும்பப்படுபவர் வேண்டப்படுபவர் இங்கே முக்கியமாக வேண்டப்படுபவர் அவர்கிட்ட தான் போய் கேட்குறாங்க கடவுளை எனக்கு கல்யாணம் பண்ணிவி எனக்கு பணத்தை கொடு படிப்பை கொடு பதவியை கொடு புகழக்கூடு எல்லாம் அவர்கிட்ட அவரை தவிர அவர் ஆனந்தமே வடிவாக இருக்கார் இன்பமே வடிவாக அமைதியே வடிவமாக ஆண்டவன் இருக்கிறார் நீ எனக்குள்ளே வந்துடு நீயும் நானும் இனப்பெரியாமல் இருக்கணும் இறைவான்னு எவனால் கேட்பானான்னா அதை கேட்குறது இல்லை எனக்கு ரொம்ப வேண்டாம் இப்போ ஒரு மாதத்துக்கு இத்தனை கோடி ரூபா வேணும் நான் போட்டிருக்கிறது நடந்த ஆகணும் அதுதான் கேட்பானே தவிர அதுதான் அல்பத்தது போய் கேட்குற மகத்தான பொருள்கிட்ட போய் அல்பத்தை கேட்குறது தானே ஜனங்களுடைய சுபாவம் ஆர்த்த பக்தாக அர்த்தார்த்தி பக்தாக ஜிக்னாசு பக்தாக ஞானி பக்தகான்னு பகவானை பிரித்து விட்டாரே கஷ்ட தான் வருவான் கோயிலுக்கு இல்லாட்டி என்ன வேறு எதாவது கேட்டுட்டு வருவான் அதை கொடு இதை கொடுன்னு நான் அதை கொடுத்தா அவனுக்கு அங்க பிரதர்ஷனம் வேண்டின்னு இருக்கேன் அப்படின்னு நினைத்த பண்ணுவான் இந்த குரூப்பெல்லாம் ஒத்துனுட்டார் அட்லீஸ்ட் கடவுள் இருக்காருன்னு ஒத்துனு தானே பண்ணுறான் அது அந்த மட்டுக்கு பரவாயில்ல அப்புறம் நீ உன்னை யாருன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் என்ன எதுக்காக என்ன படைச்ச நீ யார் உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம் அதை தெரிஞ்சுக்கணுங்குறான் அப்புறம் தெரிஞ்சுக்கிவிட்டான் நீ வேற நான் வேற இல்லை அப்போ சிவமே ஜீவகா ஜீவ சிவகா ஆனந்தமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த ஞானத்தை கொடுத்த உனக்கு நமஸ்காரமுங்கிறான் நீயும் நானும் ஒன்றுங்கிற அறிவை கொடுத்த உனக்கு நமஸ்காரம்னு இப்படி போகிறது போகிறோம் அது மாதிரி லோக்கைஹி நாத்தியதே அப்புறம் என்னதுண்ணா லோக்கான்னு உபதாப்பயத்தி உபதாப்பயத்தின்னா என்ன அர்த்தம் மக்களை வாட்டி எடுக்கிறாருன்னு ஜிஎஸ்டியை போடு டிமானிட்டைசேஷன் பண்ணு பிஸ்னஸ்மேன் ஐயோ நலறான் இல்லையா என்னென்னா உன்னை சரி பண்ணி ஆகணும் உன்னை சரி பண்ணுறதில்ல ஊரை சரி பண்ணி ஆகணும் உனக்கு கஷ்டமாக இருக்குன்னு எனக்கும் தெரியும் உனக்கு கொஞ்சம் பேர் கஷ்டமாக இருக்கு நிறைய பேருக்கு நல்லது பண்ணணும்னா கொஞ்சம் பேரை கஷ்டப்படுத்தி தான் ஆகணும்ப்பா லோக்கான உப தாப்பயத்தி தாப்பயத்தின்னா வருத்தி எடுக்கிறதுன்னு அர்த்தம் நன்றாக துன்பப்படுத்தி துன்பப்புடத்தில் தூயவன் ஆக்குவது அதனால் லோக்கான் லோகநாதன்னா என்ன அர்த்தம்னா லீடர் உலகத்தின் தலைவர் உலகத் தலைவர் பிரபஞ்ச தலைவர் பிரபஞ்சத்தை என்ன பண்ணுவார்னா திடீர்னு ஒரு நாளைக்கு சுனாமியை கொடுப்பார் திருநாளைக்கு கட்டுமையாக ஐம்பத்தஞ்சு டிகிரி வெயில் கொடுப்பார் தபாம் யகமஹம் தபாம் அஹம் அஹம் வருஷம் நிகிருண்யுஜாமிச்ச வேணும்னா நான் மழையை கொடுப்பேன் இல்லாட்டி அப்படியே சூட வைப்பேங்கிறார் கிருஷ்ணர் கீதையில் அகம் தபாமி அஹம் வருஷம் நிகிருணாமி உத்ருஜாமி கீதையில் இருக்குது நான் வெறும் கொதிக்க செய்கிறேன் இந்த பூமியைவே கொதிக்க செய்கிறேன் பிறகு குளிர்விக்கிறேன் நிறைய மழையை பெய்ய வைக்கிறேன் அப்புறம் மழையை வித்ரா பண்ணி நிடுறேன் நிகிருண்ணாமி உத்ருஜாமி வருஷம் இதை நமக்கு புத்தி வர வேண்டாமோ வராது அதுக்கும் அனுகிரம் வேணுமே லோக்கானு உபத்தாப்பயத்தே அவர் அது ஒன்று சாஸ்தே எல்லாம் விகல்பம் சாஸ்தேன்னா ரூல் பண்ணுறார் மக்களை வாட்டி எடுக்கிறார் எதுக்குன்னா மக்களுக்கு திருத்துறதுக்காக பக்குவப்படுத்துறதுக்காக அம்மா குழந்தைய கஷ்டப்படுத்துறது ஆச்ச ஆசிரியர் கஷ்டப்படுத்துறது டாக்டர் பேஷண்ட்டை கஷ்டப்படுத்துறதுலாம் எதுக்கு நல்லதுக்கு தானே ஊசியை போட்டு தைச்சு கிச்சு எல்லாம் பண்ணி கத்தி எடுத்து நறுக்கி கிரிக்கி எல்லாம் பண்ணுறது எதுக்குன்னா நமக்கு நல்லதுக்காக தானே பண்ணுறாங்க அது மாதிரி சாஸ்தேன்னு சொன்னால் சாசனம் பண்ணுகிறார் கட்டளை இடுகிறார் இறைவன் ஆணையிடுகிறார் வேதங்கள் வழியாக நம்மை ஆடுகிறார் அடுத்தது லோக்கானாம் ஈஷ்டே லோகானாம் ஈஷ்டே லோகானாம் ஈஷ்டே சொன்ன உலகங்களால் வழிபடப்படுகிறார் ஈஷ்டேன்னு சொன்னால் வழிபடப்படுகிறார் அல்லது விரும்பப்படுகிறார் எத்தனை மீனிங் பாருங்க இதிவா லோகநாதா இந்த வா போட்டத்தினால இத்தனை அர்த்தம் விகல்பம் முதல் மீனிங் என்ன மக்களால் வேண்டப்படுபவர் அந்த யாட்சியத்தை போடலைன்னா சரி வராது இந்த பா பாஷத்தில் விட்டு போயிருக்கு நாச்சியத்தை யாட்சியத்தை ஆக வேண்டப்படுபவராக இருக்கிறார் உலகங்களையெல்லாம் வாட்டு வாட்டுகிறார் உலகங்களை ஆளுகிறார் உலக மக்களுக்கு ஆணையிடுகிறார் உலகங்களால் வழிபடப்படுபவராக இருக்கிறார் லோக்கானாம் ஈஷ்டே ஈஷ்டே ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் ஈட் அப்படின்லாம் ஆரம்பித்து போயிட்டே இருக்கும் அது ஆக என்னால் வேண்டப்படுபவராக ஆளுவோராக இருக்கிறார் இத்தனை மீனிங் சொல்லியாச்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு மீனிங் லோகநாத சப்தத்துக்கு ஆஹ லோகநாதோகநாம் அப்புறம் அடுத்தது என்னதுன்னா மகத்பூத்தம் ஸ்லோகத்தில் இருக்குது மகத்துனா என்னர்த்தம் பிரம்ம மகத்துனா பெரிசு பிரம்மன் என்னதுன்னா விஸ்வோத்கருஷேன வர்த்தமானத்வாத் விஸ்வம்னா என்ன யூனிவர்ஸ் உத்கரிஷம்னா என்ன இந்த பிரபஞ்சத்தில் மேலோங்கி இருக்கிறவர் டாமினேட்டட் டாமினேட் பண்ணுறது யாருன்னா ஈஸ்வரன் தான் இறைவன் தான் இந்த உலகம் அனைத்தையும் மேலோங்கி இருக்கிறான் அனைத்திலும் இறைவன் அண்ட வெளியின் உண்டை பிறக்கம் அளப்பெறும் தன்மை வளப்பெறும் காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்று எழில் பகரின் நோ நூற்றொரு கோடியின் மேற்பட விரிந்தன நுண்ணிழை கதிரின் நுண்ணிழை கதிரின் மின்னணு புரையம்பர் மாணிகவாச்சல் இப்படி அண்ட சராச்சரங்கள்லாம் இருக்குது ஆகையினால் விஸ்வோத்கரிஷா விஸ்வோத்கரிஷா விஸ்வோத்கரிஷமே நம்ம அர்த்தமானத்துவம் அது மகத் பூதம் பூதானாம் பூதா பஞ்சபூதங்களுக்கெல்லாம் தலைவர் பஞ்சபூதங்களுக்கெல்லாம் காரணமாக இருப்பவர் அ பிரம்ம மகத்துங்கிறதுக்கு பிரம்மன்னு போட்டுட்டார் பிரம்மபூதம்னு அர்த்தம் அ மகத் ஈஸ் ஈக்குவல் டு பிரம்ம பிரம்ம பூத்த பிரசன்னாத்மா நஷோச்சதி ந காங்கதி பிரம்மிபூதா பிரம்மஸ்வரூபமாக இருக்கார் பெரிய பொருளாக இருக்கார்னு அர்த்தம் தானு அடுத்தது மகத் பூதம் அதுக்கு இன்னொரு அர்த்தம்னு சொன்னார் பரமார்த்த சத்யம் பரமார்த்த சத்யம்னர் அதனுடைய அல்டிமேட் மீனிங் என்னென்னா மகத்பூதம் இஸ் ஈக்குவல் டு அப்சல்யூட் ரியாலிட்டி மகத்பூதம் இஸ் ஈக்குவல் டு கடைசில மகத்து இஸ் ஈக்குவல் டு பிரம்ம பிரம்ம சப்தத்தை என்ன போட்டுட்டார்னா விஸ்வோத்கரிஷேன வர்த்தமானத்வாத் மகத்து பிரம்ம இந்த பிரபஞ்சம் அனைத்திலும் மேலோங்கி இருக்கிற வஸ்து எல்லாவற்றிலும் மேலோங்கி இருக்கிற வஸ்து சச்சிதானந்தம் ஆதாரம் அங்கி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது தன் அருள்வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிர்க்கு உயிராய் தழைத்தது மனம் வாக்கினில் தட்டாமல் நின்றது அப்படி மேலே அந்த உயர்ந்த பொருள் பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு கூறுதுமே எல்லாம் இமேஜினே பண்ண முடியாது காலத்தோடு கற்பனை கடந்த கருவூலத்து கருவூலத்து பழம்பாடல் காலத்தோடு கற்பனை நடந்த பொருள் கற்பனை கடந்த ஜோதி இமேஜினே பண்ண முடியாது ஆஹா பரமார்த்த சத்தியம் அழகாக முடிச்சு விட்டார் பரமார்த்த சத்தியம் அடுத்தது சர்வபூத பவோத்பவம் அதுக்கு விளக்கம் ஆஹா இங்கே தம் போடலை பார்த்திங்களா மகத்பூதம் தம்னு போடலை பூதசப்தமே வச்சுன்னு விட்டார் பூதாக பூதவு பூதாகலாம் கிடையாது பூதம் அதே வச்சு நுட்டார் பூத்தம்னாலே போரும் மகத் பூதம் பிரம்மா ஓருன்னு வச்சு நிட்டார் பரமார்த்த சத்தியம் இப்போ பரமார்த்த சத்தியம்னால் நமக்கு மூணு சத்தியம் ஞாபகத்துக்கு வரணும் வியாவகாரிக சத்தியம் பிராத்திபாசிக சத்தியம் பாரமார்த்திக சத்தியம் வியாபாரிக சத்தியம்னா இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிற டிரான்சாக்ஷன் ஒவ்வொருத்தனும் மனசில் ஒரு ஒரு கற்பனையோடு இருக்கான் அதுதான் பிராத்திபாசிக்கம் அவர் ஒருத்தருக்கு வர சொனம் இன்னொருத்தருக்கு வராது ஆகையினால இந்த ட்ரான்சாக்ஷன் பேக்கிங் ஸ்டேட்டில் இருக்கிற டிரான்சாக்ஷன் இது வந்து வியாபகாரிக்க இது உண்மையானு கேட்டால் உண்மை மாதிரி இருக்கிற உண்மை ஆக இதுக்கு பேர் வியாபாரிக சத்தியம் சொப்னம் என் கனவு உங்களுக்கு கிடையாது உங்கள் கனவு எனக்கு கிடையாது அதனால அது பிராத்திபாசிகம் அது என்ன சொல்கிறதுனா இங்கிலீஷில் முதல்ல ரிலேட்டிவ் ரியாலிட்டி சப்ஜெக்டிவ் ரியாலிட்டி சப்ஜெக்டிவ் ரியாலிட்டி இதுக்கு இன்னொரு வேர்டு கூட யூஸ் பண்ணுறாங்க ஏன்னோ ஒரு சப்தம் இருக்குது சப்ஜெக்டிவ் ரியாலிட்டி அப்சல்யூட் ரியாலிட்டி அதை இந்த அதாவது மாறுகின்ற உண்மை தனிப்பட்ட உண்மை உண்மையான உண்மை மாறுகின்ற உண்மை தனிப்பட்ட உண்மை உண்மையான உண்மை நம்ம இந்த விவகாரம் பண்ணிகிட்டு இருக்கோமே நேற்றுக்கு மாதிரியே இன்றைக்கு இருக்குது இன்றைக்கி இருக்க மாதிரியே நாளைக்கு இருக்க வருது மாறிட்டே இருக்குது இதுக்கு பேரு பிரவாக நித்தியம்னு பேர் பிரவாக நித்தியம்னா என்ன இருந்துட்டே இருக்குது ஆனால் மாறிண்டே இருக்குது தண்ணி போயின்ட்டு ஒரு ஒரு க்ஷணம் போகிற தண்ணி அடுத்த நிமிடம் கிடையாது ஆனால் ஓடிண்டே இருக்குது ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்குது அது மாதிரி இந்த வாழ்க்கை நடந்துட்டே போயின்ட்டுருக்கு உண்மையானு கேட்டால் ஒரு ஆங்கிளில் பார்த்தா உண்மை ஏன்னா திடீர்னு வந்து நடுவில் போகிறது டெய்லி சேஞ்ச் ஆகிண்டே இருக்குது ஆக இதுக்கு பேர் பிரவாக நித்தியம் நித்தியமும் சத்தியமும் மாற முடியாது அதனால் இது பிரவாக சத்தியம்னு சொல்ல நான் தப்பே எது நித்தியமோ அது சத்தியம் எது மூணு நேரமும் தொடர்ந்து இருக்கோ அதுக்கு பெரியதானே சத்தியம் காலத்திரையே பிதிஷ்ட தீத்தி சத்தியத்துக்கு லட்சணமே அதுதானே எது ஞான அபாத்தியம் தத் சத்தியம் அதனால் இதெல்லாம் புரியறதுக்காக சொன்னேன் பரமார்த்த சத்தியம்னு சொன்னாலே நமக்கு மற்ற ரெண்டு சத்தியம் இல்லைன்னு தெரியணும் அந்த இறைவன் மெய்ப்பொருள் எவ்வளோ விஷயம் போகிறது பாருங்கள் ஸ்துவன்னுங்கிறதுக்கு ஸ்துவன் புனரேவ தமேவ ஸ்துத்தியம் விஷிநஷ்டி இதிலேயே ஸ்தோத்திரம் வந்துடுத்து பிரம்மண்யம் சர்வதர்மம் லோகானாம் கீர்த்திவர்தனம் லோகநாதம் மகத்பூதம் சர்வபூதவ உத்பவம் பதினஞ்சாவது சாப்டர் தான் ஃபஸ்ட்டு போர்ஷன் தான் பகவத்கீதை சர்வூத பவ உதவம் சர்வூதவானா என்ன சர்வபூத்தானாம் பவா சர்வூதானாம்னா எல்லா ஜனங் லோக்கானாம் சொன்ன மாதிரி தான் சர்வூத்தானாம் எல்லா ஜீவர்களுடைய பவஹா பவாகன சம்சாரா சம்சாரான என்ன வாழ்க்கை உடல் வாழ்க்கை யார்கிட்டருந்து வந்துன்னா எத் சகாஷாது உத்பவதி யாரிடமிருந்து இத்தனையும் தோன்றுகிறதோ ஊர்வமூலம் அதம் அது சொன்ன மாதிரி தான் தமேவம் புருஷம் பிரபத்தியே எத பிரவத்தி பிரசுத்தா புராணி அதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு படிக்கணும் அர்வூத்தா சர்வாம் ஜீவானாம் பவா ஆக உடல் எடுத்திருக்கிற உயிர்களுக்கெல்லாம் அல்லது உயிர்களுக்கெல்லாம் எல்லா ஜீவர்களுக்கும் பவானம்சார மறுபடியும் மறுபடியும் உடம்புல பற்று உடம்புக்குள்ளே பற்று உடம்பு மூலமாக பணத்தில் பற்று பதவியில் பற்று புகழில் பற்று பிடித்தவன் வேலை பற்று பிடிக்காதன் வேலை வெறுப்பு எல்லாம் தான் அது பெருதான் சம்சாரா சம்சாரம்னா நல்லா உழல்றதுன்னு ஒரு அர்த்தம் சம்சாரத்தீத்தி சம்சாரா உழல்றான் உழல்றான் ஒழண்டுட்டே இருக்கான் இங்கேயும் அங்கேயும் சுற்றுறான்ப்பா என்ன என்ன பொய்மையே பெருக்கி புழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் புழுத்து அலை புலையனேன்கிறார் மாணிகவாச்சர் பொய்ய நிறைய பேசிண்டு டயத்தை வேஸ்ட் பண்ணுறேங்கிறார் பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புழுத்தலை இல்லை புழுத்து அலை புழுத்து புழுத்து அலையிறதுன்னு அர்த்தம் மாட்டில் சாணியில் வந்து புழு ஒரு மாதிரி புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதமளித்த செல்வமே இப்படிலாம் இருந்தேனே வேஸ்ட் பண்ணினேனே அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினைச் சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அழித்த செல்வமே அதனால் இப்போ பிடிச்சுனு விட்டேங்கிறார் இம்மையே உன்னை சிக்கனை பிடித்தேன் இனிமேலாம் வர்றது போகிறதெல்லாம் கிடையாது பர்மனெண்ட் தான் அப்படின்னு இனி எங்கே எழுந்து அருடுவது இல்லை ஆவாகனம் விசர்ஜனமெல்லாம் கிடையாது பர்மனண்ட் ஆவாகையாமி யதாஸ்தானம் திருஷ்டாபயாமெலாம் இனிமேல் நம்ம லைஃப்பில் கிடையாது ஏன்னு வந்தாச்சே இனிமேல் போக முடியாது நானும் உன்னை விட மாட்டேன் நீரும் என்னை விட்டு போக முடியாது நம்ம பக்த பிரணஷதி தஸ்யாகம் ந பிரணியாமி சஜமேன பிரணஷியதி அவனை விட்டு நான் விலக முடியாது என்னை விட்டு அவன் விலக முடியாதுன்னார் கீதையில் பகவான் ஆக எத் udbhavati, யத் சகாஷனால் யாரிடமிருந்து ஆகாஷாத் உத்பவதி எதுனா சம்சாரம் எவரிடமிருந்து இந்த ஜீவர்களுக்கெல்லாம் தனு கரண புவன போகங்களெல்லாம் உண்டாகின்றனவோ அப்படின்னு அர்த்தம் தனுனால் உடம்பு கரணம்னா ஆர்கன்ஸ் சென்சார்கன்ஸ் புவனம்னா பிரபஞ்சம் போகம்னா அதில் இருக்கிற ப்ளெஷர் பெயின் இது யார்கிட்ட இருந்து வர்றதுன்னா உயிர்களுக்கு இறைவன் உடலை கொடுக்கிறார் கருவிகளை கொடுக்குறார் மனசை கொடுக்குறார் வாழ்க்கையை கொடுக்கறார் அதில் சுகதுக்கத்தையும் கொடுக்கிறார் என்விரோன்மெண்ட்டை கொடுக்கிறார் அதில் ப்ளெஷர் பெயின் கொடுக்குறார் ஆக இதுக்கு பேர் சம்சாரா எச் சகாஷாத் அப்படி போட்டுக்கணும் யஸ்மாத் உத்பவதி எத் சகாஷாத் இஸ்இக்குவல் டு எஸ்மாத் யாரிடமிருந்து உத்பவதி தோன்றுகிறதோ அதனால தான் அவருக்கு உத்பவக் க்ஷோபனோ தேவஹான்னு வரப்போகிறது ஆகி அங்கே பார்ப்போம் சர்வபூத பவோத்பவம் எல்லா சர்வபூத பவோத்பவம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸ்துவன் பாஷ்யத்தில் இல்லை ஸ்துவன் நித்தியம் ஸ்துவன் சர்வதுக்கிகோபவேத் எப்போ அவரை ஸ்தோத்திரம் பண்ணிண்டு எல்லா துக்கத்தையும் கடந்தவனாக ஆவோமாக ஆக வேண்டும் ஆவான் சாத் ஏற்கனவே படிச்சுட்டோம் அது அப்போ அதில் கனெக்ட் பண்ணணும் பாஷ்யத்தில் சொல்லலை அது நம்ம புரிஞ்சுக்கணும் சில இதெல்லாம் சொல்ல விட்டு கூட அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இங்கே போடலை இதில் ஏதாவது ஒன்று வர்பு இருக்கா பாருங்கள் இந்த ஸ்லோகத்தில் பிரம்மண்யம் சர்வ தர்மஜ்யம் லோகானாம் கீர்த்தி வர்தனம் லோகநாதம் அஹ்பூதம் சர்வபூத பவோத்பவம் வர்பே இல்லை அப்போ நம்ம அதில் கனெக்ட் பண்ணணும் நித்தியம் ஸ்துவன்னு இப்பேற்பட்ட மகாவிஷ்ணுவை தினமும் வழிபட்டு எல்லா துன்பங்களையும் கடந்தவனாக ஆவோமாக ஆவோம் ஆக வேண்டும் அப்படின்னு அர்த்தம் லோட்டில் போட்டு முடிச்சுட்டார் வேத் சர்வதுக்கோ பவேத் ஆர்டர் ஆர்டர் ஆர் பிரார்த்தனை எல்லாரும் ஆவீர்களாக ஆவீர்களாக இப்படின்னு பாருங்கள் ஒரே இதுதான் ஆவீர்களாக அப்படின்னு சொல்லலாம் ஆவீர்களாக இப்படின்னா மாற்றிப்படுறது பாருங்கள் ஒரே வேர்டு தான் அந்த பாவனை அந்த ஆட்டிடியூடு பாடி லாங்குவேஜை சேஞ்ச் பண்ணணும்னு மாறி அஹ ஊர்முனைகே அஹ்பிரம்மியம் சுவர்மியம் லோக்கா கீவம் லோக்கூத்தம்பவம் சகசிரமூர் புருஷோத்தமசிரே சகசிரவனம் நருச்சன்மரா மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வா்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் ஷாந்திஷா ஹரி ஓம் ஆதிகருநாஸ்வீ